நீ அடைபட்ட பொருளாக இருக்கிறாய் இனியும் போய் அடைவது கிடையாது அகன் சார்ந்த பிறமயம் பண்ண பிறகு போக்குவரவு என்ற பாவனையெல்லாம் போயிடும் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எங்களுக்கு போயிடும் எங்கேயும் போகிறதில்லை நான் பிறகு எது சரீரம் போகுது வருது அது போக கர்மானுசாரம் போகும் வரும் அது பலப்படாதால் போகட்டும் இல்லைன்னா இருக்கட்டும் எங்கே போய் எதையே பார்க்கறது எங்கே போனாலும் பஞ்சபோதிகள் கனிமே எதுவுமே கிடையாது எல்லாம் நாமறுப்பு பிரபஞ்சம் வெறும் மித்தை தான் பொய் பொருள் தான் இதை போய் என்ன சுயசுத்தி பார்க்கறது என்ன இருக்கு கர்மகாண்டம் சொர்க்காதி பதவிகளும் மித்தை தான் பக்திகாண்டம் கைலாச வைகுண்டம் சொல்லக்கூடிய பதமத்திகளும் மித்தை ஆக மித்தியாத்துவ நிச்சயம் வந்த பிறகு எங்கேயும் தேவையில்லை இதற்கெல்லாம் சாட்சியாக இருக்கின்ற எந்த வஸ்துவோ அந்த வசதிய வஸ்து அடைப்பட்ட வசுவா இருக்கிறது அது நானாக இருக்கிறேன் நான் அனபாதேயன் ஆம் அப்படின்னார் இப்படிப்பட்ட ஒரு விசாரம் அந்த நிலையை கொண்டு போய் விடுது அதை விவகாரங்கள் செய்கிறதுனா விவகாரங்கள் கரிகரணுமே செய்கிறேன்னா அந்த செய்கின்றது நான் சாட்சியாக இருக்கிறேன் அந்த விவகாரங்கள் கூடுதல் குறைச்சா இருக்கலாம் ஒவ்வொருத்த இருக்கலாம் எப்படி இருக்கோ அப்படி அடகட்டும் அந்த விவகாரங்கள் அது நான் எப்போதும் சாட்சியே இப்போ அடைபட்ட வருஷம் இருக்கிறேன் விவகாரங்கள் பிரார்த்தனை அனுசாரம் வரும் போகும் வரட்டும் போகட்டும் பலன்கள் சுகத்துக்கும் வரலாம் எந்த சுகத்துக்கும் வந்தாலும் சிவபாவனை செய்யக்கூடிய பரிபாக இருக்கிறதுனால சிவபாவனையோடு உதாசீனமாக இருக்கலாம் இருக்கிறதுனால துக்கமான சுகம்தான் மனை எப்போ சவபாவனை அடைந்தோ சுகம் தான் தோற்றணும் தோற்றுவதே இல்லை விஸ்வபாவனை சஞ்சலம் வரும்போது துக்கம் தோற்றணும் சஞ்சலம் அஞ்ஞான காலத்துல வரும் ஞான காலத்தை வர்றது அதனாலே நான் சோடியமாக இருக்கிறேன் நான் சாட்சியாக இருக்கிறேன் என்ற இந்த நிச்சயங்கள் எல்லாம் எப்போதும் ஆனந்தத்துக்கு ஏதோ ஒழிய அதனாலே நான் அனுபாதியன் அடைபடாத பொருள் நான் சுபாசித்தமாயிருக்கிறேன் சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லவிருத்தம் மற்றவன் அப்பிரவர்த்தனாம் எவ்விதம் எனின் வங்க மத்கு அவள் கரை மரங்கள் ஏகுதலா ஏகுதல் அலா தேகு கப்பலில் தோற்றவேயாது போர்கோற்றினும் ஆன்மதிட்டியே ஒரு தொழில் நமக்கு இந்திரானும் தோற்றகங்காரம் இருந்தாலும் நம் சுய திட்டிதனில் நிவிர்த்தி தொழில் தொழிலை அவதுதலாலும் அதின் கண்ணதாய் தோற்றுபய தொழில் குறித்து மாற்று நம் திட்டியிலோர் பிரவருத்தி தொழிலும் இழதால் அவ்விருவகைக்கும் அமர் சாட்சியாக தொடக்கவர்த்தன் அப்ரவர்த்தன் பிரவர்த்தி இல்லாத அர்த்தம் ஆத்மா பரவத்தி கிடையாது கிடையாது அதனால் பிரவர்த்தி நடக்குதே என்று சொன்னால் அகங்காரத்தோடு சம்பந்தப்பட்டதுனாலே அகங்காரம் தான் செய்வதில் ஆத்மா செய்யவில்லைங்கிற பானம் தான் ஞானம் இல்லை அகங்காரம் நான் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னா பரவர்த்தி அஞ்ஞான எப்படி ஏற்று பிரவீர்த்தம் அற்றவன் கர்மானுசாரமாக வரக்கூடிய பிரவர்த்தனங்கள் இருக்கின்றனவே அது இல்லாதவன் அப்பிரவர்த்தன் ஆம் எவ்விதமேனில் எந்த பிரகாரம் சொன்னா வங்கமதில் ஏகனோர்க்கு கப்பலில் போறான் படகு அல்ல பரிசல் பேசா போயிட்டு இருக்கான் ஆத்துல ஏகனோருக்கு கரை மரங்கள் ஏகுதலா ஏகுதல் அலாது ஏவு கப்பல் ஊற்றத்தான் தோற்றவே ஏகாது ஓல் அப்படி போகும்போது மரங்கள் கல் கரை இதெல்லாம் போற இருக்கும் இவன் போகிற மாதிரி போகிறது இவன் தான் இவன் போகிற மாதிரி இருக்கு அது போகிற மாதிரி தெரியுது அப்படி போல் கணில் தோற்றினோம் ஆனாலும் கண்ணால் தோற்றினாலும் கூட மனதின் மாறியனால் போல் விசாரணை பண்ணி பார்த்தா அப்புறம் தான் ஓகே நாம தான் போகிறோமா அது போகலையா என்று இது மனதினுடைய அத்தியாசம்னு தெரிஞ்சுக்கிறாங்க மாறி தோற்றுறது இது ரயிலில் கூட பார்க்கலாம் ஜங்க்ஷனில் பக்கத்தில் ரயில் இருக்கும் அதுதான் போ இது போகிற மாதிரி தெரியும் பாரு மாறி அத்தியாசம் மனம் மாறியா தீர்கிறது போலாந்தம் தொழில் அகங்காரம் இனும் தொழிலாளர் அகங்காரம் தான் செய்யுது இருந்தாலும் கூட ஆன்ம தீட்டியனில் ஒரு தொழில் நமக்கு இன்மையானும் வாஸ்தவ நமக்கு கிடையவே கிடையாது ஆத்மா நோக்கும் இல்லவே இல்லை இருந்தாலும் தூற்று அகங்காரம் அது ஒழிந்திருந்தாலும் நமக்கு இப்போ மேம்புக்களால் தூற்றக்கூடிய அகங்காரம் நமக்கு நீங்க இருந்தாலும் கூட நம் சுய தீட்டிதனில் நிவர்த்தி தொழில் இருக்கின்ற திருஷ்டி பார்த்தோம்னா நம் அப்புறத்தம் தான் நிவர்த்தி தொழில் தான் நமக்கு இருக்குது அப்படி ஒரு ஒருதலாலும் விசாரணை பண்ணி பார்த்தா நமக்கு இல்லாததான் அதில் கண்ணதாய் தோற்றம் அப்படி இருக்கின்ற அது இடத்தில் தோற்றக்கூடிய உபய தொழில் குறித்து அதாவது எவ்வளவு தொழில் பரலவு தொழில்னு சொல்கிற ரெண்டு விதமான தொழில்கள் செய்கின்றன செய்கின்றது அந்த காரணம் அகங்காரம் குறித்து மாற்றும் நம் திட்டியில் மாறியிருக்கின்ற நம்முடைய திட்டிக்கு ஒரு பிரவர்த்தியாகும் தொழிலும் ஆம் எமக்கு ஒரு பிரவர்த்தியாகும் தொழில் தொழிலும் ஆம் எமக்கு எந்த பிரவர்த்தியான தொழிலும் கிடையாது அணுகள் இல்லாதால் அது சம்பந்தமே கிடையாது இருவகைக்கும் அந்த பரல தொழிலுக்கும் இரண்டு வகைக்கும் அவர் சாட்சியாக தொடக்க மற்ற நான் எப்போது சாட்சியா இருக்கும் எந்த பந்தமும் இல்லை அதனால் அப்பிரவர்த்தன் நான் பிரவர்த்தி கிடையாதுங்கிற அகங்காரம் செய்கிறத நான் செய்கிறேன்னு அத்தியாவசிய ஏற்றுக்கிறோம் கர்த்தாபோக்தாத்தின் கர்த்தாபோக்தன் அகங்காரத்துக்கு உண்டு அகர்த்தாபோக்தா அசங்கம் தான் ஆத்மாவுக்கு உண்டு பிரிக்க தெரியாதனால ஆத்மாவினுடைய அகர்த்தாபோக்தாத்தின் மறந்து அகங்காரத்தினுடைய கர்த்தாபக்தனை ஏற்றுகிறோம் விசாரம் பண்ணி பார்த்தோம்னா அது கிடையாது அதற்குரியது தான் நமக்குரியது கிடையாது என்று நிச்சயம்னா அப்பிரவர்த்தன் அப்பிரவர்த்தி இல்லாதவன்னா நிச்சயிக்கப்படும் ஆகவே பண்ணி பார்த்தா அந்த திட்டாந்தத்தில் கரைகள் மரங்கள் போகாமல் இருந்தும் போகிறதாக தோற்றுவது போல் இங்கேயும் தாட்டாந்தத்தில் இவ்வளோ நாம் செய்யாமல் இருந்தும் கூட செய்தாக தோற்றுது இது அத்தியாசம் விசாரம் பண்ணி பார்த்தோம்னா அது செய்கிறதை வழியை நாம் செய்வதில்லை அது ஜனமாச்சியை செய்வான்னா சன்னியாக விஷயத்தினால செய்யும் அப்படி செய்யும்போது அது விசாரணை செய்து ஏதோ கர்மானுசாரமாக கிரிகைகள் செய்கின்றன நடக்கின்றன வழியே செய்வதில்லை ஆத்மா சாட்சி அதனால் அது அப்புறவர்த்தன் ஒரு விசாரம் செய்ய செய்ய நமக்கு அகண்டா கார விருத்தி உற்பத்தி ஆகும் அகண்டாகாரத்தின் நிலைக்கு ஞானம் இலகு சிவன் என்னும் அது நான்காவதாம் பொருளை விதமெனில் ஒன்று இலகொண்டொடிதல் அவத்தாத்திரையோன் இலகு கரியாகியே நான் பொருளதாம் பொருளதாய் எலையில் அத்துவித அசித்தாய் இலகி உருகின்ற நாம் சிவன் என்ன அணுதினமும் இருந்த அத்து உண்ணும் ஏன் முன்பாட்டில் இரு வகைக்கும் சொல்வது அஞ்ஞான காலத்திலும் அர்த்தம் அப்போது அப்படி அர்த்தம் உண்டு இந்த பாட்டில் சிவம் நான்காவது இளவு சிவன் என்னும் அது நான்காவதாம் பொருள் நான்காவது பொருள் அது எப்படி எவ்விதம் எனில் எப்படி என்று கேட்டால் ஒன்று ஒதுக்கில் இலவலற்று ஒன்று ஒழுதல் வரும் ஒரு அவஸ்தை வந்தால் அவஸ்தை இருக்கார் அப்படி இருக்கின்ற அவஸ்தாத்திரிய இயலு ஜகம் மூன்றினுக்கும் ஜாக்கிரத்தில் உள்ள இந்த உலகம் சொப்படத்தில் கிடையாது சொப்பரத்து உலகம் ஜாக்கிரத்த கிடையாது ரெண்டு உலகங்களும் சுழுத்தில் கிடையாது இந்த மூன்றுமே துரியமாக நான்காவது பண்ணும்போது அதனால் அவஸ்தாத்திரிய இயலு ஜகம் மூன்றினுக்கும் இளவு கரியாகியே மூன்றுக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன் அதனால் நான்காவதாம் பொருள் அதாம் நான்காம் பொருள் இலையில் அத்துவித அந்த பொருள் எப்படி இருக்கு இல்லை இல்லாத அது அத்துவித ரெண்டற்ற அறிவுடிமா இருக்கிறது இலகி உருகின்ற நாம் அப்படி விளங்கி கொண்டிருக்கிறோம் அது யார் நாம் தான் சிவன் என்ன அணுதினமும் அதற்கு பேர் தான் சிவன் பேர் ஹதயத்து உண்ணுவாயே இப்படி மனதின் கண்ணே சிந்தனை செய்வதை இடப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆக மூன்று அவசைகளுக்கும் சாட்சியாக இருக்கின்றது நான்காவது அர்த்தம் அது சிவன் பேர் நான்காவது அவஸ்தை ஏனென்றால் விசாரம் நான் மூன்றையும் அறிகின்றன நான்காவது அவசைன்னு பேர் விதேறிகள் ஒன்று இருக்கான்னு கிடையாது அப்படி இருக்கு இருக்குன்னு சொன்னால் அனசாதம் நான்காவது நிலையில் இருக்கின்ற நாம் சிவன் என்று நான்கு வரும் விசாரணை செய்து நிச்சயம் செய்து கொள்வால் அகண்ட சித்தாகிய சசியானந்த பரமன் நிச்சயம் உள்ளாகும் அமிர்தம் யோகா அமிர்தம் உடு தேவா அமிர்தம் தேவா சாகின்றோ நலன் என்றே உற்ற பேரும் சாரி சர் பிரளயத்தில் நசித்தல் போல ஏகவனந்தானந்தில கரூரும் மோட்ச அமிர்தத்தை உற்றோன் சோகமுடன் ஒரு காலம் நசியாதால் நாம் சொல்கின்ற அமிர்தன் என அமிர்தன் அமிர்த கெடுதல் அர்த்தம் அப்பதான் கடாதன் அர்த்தம் பஞ்சாமிர்தம் ஐந்து போல் கடாத பொருள் சேருதான் ஐந்து பொருள் இது இது திராட்சை அப்புறமேலே இது பெருஞ்சம் சர்க்கரை சர்க்கரை இருக்கே அது பழத்தோடு சேர்த்துக்கணும் பழம் கெண்டு போயிடணும் சர்க்கரை சேர்த்ததுக்கு பழம் வரதில்லை ரெண்டும் சேர்த்து ஒன்றும் அதுதான் வாழைப்படம் சர்க்கரை சேர்த்து ஒன்றும் ஒன்று தான் அப்புறம் நெய் தேன் போடுறாங்கண்ணா நெய் தேனு இதெல்லாம் கிடாதது தான் நாலு படம் வரும் நெய் தேனு இந்த பழ வகைகள் இந்த திராட்சை பேரிஞ்சு இதெல்லாம் கேடா பொருள்கள் ஆக அஞ்சாட்சி நெய் தேனு சர்க்கரை மூணு இந்த திராட்சை போட தான் பேஞ்ச உடனஞ்சு இந்த பஞ்சாமிரதம் பேணும் அஞ்சு போட்டு பேரிஞ்சால் நாலு படம் வரும் அதான் அமிர்தம் அமிர்தம் அர்த்தம் அது எப்படி ஆத்மா கிடாதுன்னு சொன்னால் சொல்கிறார் ஆகின்ற மரணமில்லாது அமிர்தம் கர்மானுசாரமாக ஆகிக் மரணம் அப்படிப்பட்ட மரணம் இல்லாமல் இருக்கிறது அமிர்தம் பெண் அந்த அமிர்தத்தை ரெண்டு பிரிவாக சொல்கிறாங்க யோகா அமிர்தம் தேவாமிர்தம் ரெண்டு யோகாமிருதம்னா அந்த அடையோகம் பயின்று மனதை நிறுத்தி சமாதியில் ரெண்டு காலம் இருப்பாங்க அது சமயத்தில் இந்த மூளையிலிருந்து ஒழுகணும் நெய் நெய் மாதிரி அது ஒரு ரெண்டு மூணு சொட்டு உள்ளே போய் உகத்து போட்டுச்சேன்னா அந்த உகத்து போயி ரத்தமாக மாறுமாது மாறும்போது அவர்களுக்கு வேலை பார்க்க சும்மா இருக்கிறது தானே அப்படியே இந்த கெடிகாலத்தில் எப்படி ஒரு செல்லு போட்டோம் கட்டை போட்டால் அந்த சக்தி எடுத்து அப்படியே ஓட செய்யுது அப்படி போல் உடம்புலாம் ஓட செய்யும் அப்படியே இருப்பாங்க ரொம்ப காலம் இருப்பாங்க மண்ணு கூட முடிட்டாலும் செத்து போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க அது பேர் தேவாமிரதம் இருக்கு பார்க்கலை கடந்து எடுத்தாங்க சாவுறதுனால அவர்களுக்கு மரணம் கிடையாது அது மூலம் தான் இருந்தாங்க இது ரெண்டு அமிர்தம் இருக்கு புஷித்து சாகின்றோம் சாகின்றோன் அலன் அப்படி சொல்லக்கூடிய ஒருக்கும் மரணம் இருக்கு எப்போது சார் ஈஸ்வரன் பிரளயத்தில் நசித்தல் போன ஈஸ்வருக்கு ஈஸ்வரன் பிரளயம் காலம் வரும் அவசர ஜலப்பிரளயம் யோக பிரளயம் இதெல்லாம் ஆயிரம் சதுரிகமான ஒரு பகல் அதோட தேவர்களுக்கு ஆயில் அவங்க நசித்து போயிடுவாங்க செஞ்சு போயிடுவாங்க யோகா அமிர்தம் அப்படித்தான் இந்த பிரளய காலத்தில் அவர்களும் போயிடும் யோகிகளும் செஞ்சு போயிடுவாங்க அப்புறம் மகா பிரளயத்தில் பஞ்சபூதங்கள் அழிஞ்சு போகுது இதெல்லாம் அழியக்கூடிய அமிர்தங்கள் காலங்கள் அதுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஆனால் ஏக ஆனந்த ஆனந்த சித்து நாம் என்று ஒன்றாயம் நாசமம் இல்லாதாயம் ஆனந்தமாயிருக்கின்ற அறிவுடுவன் நாம் என்று இலகல் ஒரு மோட்ச அமிர்தத்தை விட்டோன் எப்போது எழுந்து கொண்டிருக்கிற மோட்ச அமிர்தத்தை அவன் விசாரணை செய்து பெற்றிருக்கிறானோ அவன் சோகமுடன் ஒரு காலம் நசியாதால் துக்கமே கிடையாது இவங்களுக்காக துக்கம் இருக்கு தேவாமிர்தம் இருந்தாலும் அவர் சாகர் கூட வர்கள துக்கம் இருக்கு ஓடி போயிருவாங்க ஓடி போய் எங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க சாவில் துக்கமாறிதான் இருக்கும் யோகாமிரதம் அவர்களை மண் எல்லாம் மூடிக்கிட்டாலும் குத்தல் குத்தல் முடிப்பு வரும்போது அவளுக்கு அந்த உணர்வு வந்துடும் உடம்பிடலாம் இருக்கும் அவங்களுக்கு ஞானாமிரதம் அடைந்த ஞானி இருக்காங்களே இவர்களுக்கு துக்கமே கிடையாது ஜாக்கிர எந்த விவகாரம் பண்ணாலும் துக்கம் இல்லை உடம்புக்கு எந்த ஆபத்துக்கள் வந்தாலும் சரி உடம்புக்கு தான் ஆபத்து ஆத்மாக்கு இல்லை நிச்சயம் இருக்கு பசி வந்துருச்சு இது வகுத்துக்கு தான் பசி இல்லை சாப்பிட்டாச்சு இந்த சாப்பாடு வகுத்துக்கே ஆத்மா கிடையாது குண்டிபான்கள் இரளவு அம்மானே ஓரி ஊனத்தை சொதுக்கும் அம்மானே கண்ணசரா மரணம் கான்பானுக்கு ஆறு ஓணம் இல்லை கான் அம்மானேன் ஆறு ஊனங்கள் ஆத்மா கிடையாது தர்மம் சாப்பாடு ஒண்டி பானங்கள் எல்லாம் பிராண தர்மம் ஒரு மனத்தையும் சுகதுக்கம் அம்மானை மனதிலும் சுகதுக்கங்கள் கண்ட ஜரா மரணம் காயத்தே அம்மானை சரை நிறைய மரணம் பிறப்பிறப்பதான் ஆறு குற்றங்கள் ஆத்மா கிடையாது இந்த நிச்சயம் ஞானம் இதெல்லாம் எனதுன்னு சொல்ல அஞ்சானம் பேரு ஆக ஆறு குற்றங்கள் இல்லாத நிலை வர்றதுனால அதுக்குள்ள குற்றங்கள் அதாவதுக்கு இருக்க வழியே ஆத்மா கிடையாது அப்படிப்பட்ட ஞானாமிரதம் இருக்கு அந்த ஞானாமிரதம் விட்டவர்களுக்கு அழியவே கிடையாது ஏன் அப்படின்னா அது அனாதி அது மட்டுமே நாசமற்றது அனாதியாயும் நாசமற்றதாக இருக்கக்கூடிய வசதி அது அப்போ அழிவு எங்கிருந்து வரப்போகுது அழிவு இருக்குங்கிற பாவனை இல்லை நான் எப்போதும் ஒரே ஏமாறி இருக்கிறேன் எனக்கு நிச்சயம் இருக்குது அது நிச்சயம் இதுவரைக்கும் இருக்குது எது வரைக்கும் அப்புறம் ஆர்த்தம் அது வரைக்கும் அது நிச்சயம் நீடிக்கும் பிரார்த்தம் பிடிக்க போனால் விதைபூர்த்தி அடைஞ்சிரும் அப்போது அது இயல்பாக விருத்தி அற்ற நேரில் இருக்கும் விருத்தியோடு கொண்டிருக்கும் விருத்தி இல்லாமல் இருக்க வித்தியாசம் ரசியாதால் நான் சொல்கின்ற அமிர்தன் என துணிந்து கொள்ளேன் செய்து கொள்வாயாக என்று சொன்ன உருவம் இல்லாதவன் நிறுவனம் எவ்வித மேனில் ஒரு சற்று அருவம் என்பர் உருமிவை இயக்குமனமே அருவமென்ற வியாபாரத்தை அறி புத்தி அருவம் என்பர் அப்புத்தி கருத்துவ போக்தத்துவங்கள ஜீவனவனை அருவென்பர் ஜீவனையும் உண்டு வனி ஆட்டியும் அடக்கி வாசனையதாக அமரும் மூலப்பகுதி அருவென்பர் அதனை நோக்கு அதிகமாக இவைகளுடைய விரி ஒழுக்க அமர் சாட்சியாகவே மேவியே உருகின்றன விளங்கவே தோற்றி நுன் காணோனா தன்மையின் மிளகின்ற நிறுவன் நாமே நிறுவன் நிறுவன் சொன்னா உருவம் இல்லாத அர்த்தம் ரூபம் ரூபமில்லாத ஆக ஒன்றுக்கு ஒன்று ரூபமில்லாத தன்மையை உலகத்தில் பார்க்கறோம் உண்மையிலேயே நமக்கு ரூபம் கிடையாது இதுதான் கடவுள் அருவம்னு சொல்றவங்க கூட்டம் எல்லாம் அவர் சொல்றாங்க ஆனால் எல்லா கடலும் தெரியாது அவங்களுக்கு சொல்லி போகிறது தான் இப்போ நடைமுறையிலேயும் இது ஓரளவுக்கு பயன்படுது நிறுவனம் ராஜனுக்கு நிறுவனம் தான் பேர் உண்டு பத்திரிக்கை நிறுவனம் சொல்றாங்க இல்லை அவருக்கு நிறுவனம் தான் பேர் ராஜனுக்கு ஏன் நிறுவனம் ராஜன் எல்லாரும் பார்க்க முடியாது நிறுவன் குடிமக்களுக்கு நிறுவனம் தான் பார்க்க முடியாதான் அதே போல நிறுவன் பத்திரிகை நிறுவனர் எங்கேயோ இருந்து செய்தி அனுப்புறதே வழியே நேராக பார்க்கறது நிரூபன் பேர் செய்தே இருக்கிறது தெரியாது அதே போல ஆத்மா நிருபந்தான் யாருக்கும் தெரிய அது உருவம் இல்லாததான் இருக்கு அருவமானது அதான் அருவது உருவம் இல்லாத அர்த்தம் அருவம்னாலும் தான் அப்படிப்பட்ட நிலையை விளக்க உருவம் இல்லாதவன் நிறுவன் ஆம் நிறுவனால் அருவன் தான் எவ்விதமெனில் உருவம் உண்டு பொருந்துகின்ற பஞ்சபூதங்களுக்கும் அதன் காரியமாக நாமரூபங்களுக்கும் உருவம் உண்டு இவை அறி அருவம் என்பார் சிலர் அப்போ இந்த இதுக்கு உருவம் இருக்கு அறிகின்ற கண்ணு அது அருவன் சொல்லலாம் என்று சில சொல்லலாம் உரு இவை இயக்கும் மனமே அருவம் என்று அறிவர் சிலர் இதெல்லாம் இயக்கக்கூடிய மனமல்லவ மனந்தாயம் என்பர் சிலர் அதனும் வியாபாரத்தை அறி புத்தி அருவம் என்பார் புத்தி நிச்சயம் இல்லாமல் மனம் செய்ய முடியாது அதனால புத்தி தான் ஆர்வம் என்பர் சில பேர் அப்படி சொல்றது உண்டு அ புத்தி கர்த்தத்துவ போக்தத்துவங்கள் அறிகின்ற ஜீவன் அவனை அரு என்பர் அந்த புத்தி இருக்கு கருத்தா தன்மையை தன்மையோடு செயல்படுத அதை அண்ணி மாறி அறிகிறான் அவனுக்கு அருவம் என்று சொல்லலாம் உண்டுபனி ஆட்டியும் அடக்கி வாசனையாக அமரும் மூலப்பகுதி அருள் ஜீவனை அடக்கி ஆட்டி படைக்கிறது எது வாசனைகள் வாசனைகள் தங்கிறது மூலப்பகுதி தான் அத காரணசீரம் காரணசீரமுங்கிறது இங்கே மூணப்பகுதினு ஒரு பகுதி மூணப்பகுதி என்று சொல்வது ஈஸ்வர காரணசீரம் ஈஸ்வர காரணசீரத்தில் அதோட அம்சம்தான் இது இந்த அஞ்ஞானம் அப்படியே பிரிவுதான் அதனால் அங்கே வாசல்கள் தங்கியிருக்கிற இடம் அதுதான் அது அருவம் என்பர் அதனின் அதனினும் அதன்க்கு அதித்தமாய் அதுக்கு அப்பாற்பட்டதாய் இவைகளுடைய விரிவு ஒடுக்காதிகள் சங்கோஷ விகாசம் விரியல் சுருங்குறதற்கு இவைகளுக்கு அவர் சாட்சியாகவே மேவியே உறுகின்றன எப்போதும் நிரந்தரமாக இருந்து கொண்டு சாட்சியாக பொருந்தி இருக்கின்றன விளங்கவே தோற்றினோம் நாம் எப்போதும் விசாரணை பண்ணி பார்த்தா விளங்குற மாதிரி தெரியுது அப்படிப்பட்ட விளங்கிய இருந்தாலும் கூட காரோனா தன்மையின் அவச்சாரதிசையில் காக்க முடியும் அவச்சார திசையில் காணோனா தன்மையினாலே மிளர்கின்ற நிருபன் நாமே விழுகிக்கொண்டிருக்கிற நிருபன் நாம் ஆர்வம்தான் ஆக விசார திசையில நாம் ஒன்றும் உருவம் கிடையாது ஆனால் அவச்சார திசையில் காணாதான் இருக்கு அப்போது அந்த நிலை வைத்துக் கொண்டாலும் அது இன்னும் விசாரம் பண்ணி பார்த்தா நிறுவன்தான் நிறுவம் கிடையாது ஆத்மாவுக்கு எந்த எப்போது உருவம் இல்லை அதனாலே எந்த ரூபத்திலும் நாம் நிறுவனாக இருக்கிறோம் நிறுவனம் புருஷ செய்யோகத்தினாலும் பிறந்தவகண்டாக விருத்தி ஞானம் நிறை பிரமத்தினின் வேறாம் பகுதி பூமாரமாதிகளை சுட்டுத்தானும் உருகரியாயுற்ற நமனி இறத்தலாலே உலகம் எல்லாம் சாந்தன் ஜன ஒரு ஏன் ரச்சனாவில் அழகா போட்டு சாந்தன் ஆத்மா சாந்தியுடமாக இருக்கிறது நம்முடைய உண்மைஸ்வரம் சாந்தன்தான் ஆனால் இந்த அஞ்ஞான காலத்தில் மனதோடு சம்பந்தப்பட்ட ஜோன தமோனம் கிளம்பும் போது அசாந்தன் ஆகிடும் சண்ட சச்சரம் வந்துருக்கு கோபதாபங்கள் எல்லாம் வந்துருக்கு வாஸ்தவம் சாந்தம்தான் ஆத்மா அமைதியாக இருக்கிறது தான் அமைதி கேட்டு போடுது அஞ்ஞானத்தினால அது பற்றி சொல்கிறார் விறகனில் உண்டாம் வன்னி அக்னி எங்களே விறகுலேருந்து உண்டாவை பற்றி தங்கியிருக்கிறது அது வெளிப்படுது அது வண்டியானது விறகை சுட்டு விஞ்சாமல் வீதல் அது என்ன பண்ணுது அந்த அக்னி கிளம்புவே ஆனால் விறகை போரா சுட்டு தான் அடங்கியது சாந்தம் இன் போல மேய்சுருதியும் உண்மையை உணர்த்தக்கூடிய சுருதி வேதம் நமக்கு உண்மைதான் உணர்த்த போய் சொல்றதில்லை கைதவங்களை சாத்திரம் சொல்லுமோ கருணையால் இணையாலும் அயனே குருவே என்னால் பொய்ய சொல்றதில்லை பொய்ய சொல்லாதனால தான் நாம் அதை நம்புறோம் இல்லை நம்புவோமா ஆகவே ஆத்மா சாந்தம் பரமசாந்தம் என்பதை வளர்க்கல அந்த அக்னியானது விறகுல இருந்து கிளம்பினாலும் அது முழுமையாக விறகை நாசம் செய்து அமைதி அடைகிறது போல மேருதியாலும் உண்மை சொல்வது உண்மை போல உணர்த்துவது ஆகிய அதாவது தத்துவச்சாரம்னு அர்த்தம் தச்சுவச்சாரத்தினாலும் பிரகிருதியை பொறுத்த சயோகத்தினாலும் பிரகிருதியைப் பற்றி உணர்த்தக்கூடிய புருஷன் ரு குரு குருவின் சேர்க்கையினாலும் பிறந்த அகண்டாகார விருத்தி ஞானம் அப்போ தான் அகண்டாகாரத்துக்கு உற்பத்தி ஆகும் தத்துவ சாரம் பண்ணணும் குரு உபதேசம் கேட்கணும் அண்டாகாரத்துக்கு உற்பத்தி ஆகும் அந்த ஞானமானது நிறை பிரம்மத்தனின் வேறாம் பகுதி எங்கும் போனமாக இருக்கிற பிரம்மத்துக்கு அப்பாற்பட்ட புறம்பா இருக்கின்ற பகுதி மூலப்பகுதி அதிலிருந்து உண்டான உலகங்கள் பூமன் தனது பிரதிமங்களா ஜீவர்கள் நீங்கள் சாஸ்திரவாதிகளை சுட்டு விளங்குகின்ற சம்பந்தமான விவரங்களை சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் இதெல்லாம் நாசம் பண்ணதுன்னா பொய்ய நிச்சயத்து தானும் அந்த அகண்டகார விருத்தியும் ஒரு கரியாய்விட்ட நம்மில் இழத்தலாலே பொருந்துகின்ற சாட்சியாக இருக்கின்ற நம்மில் ஆத்மாவில் உண்மைஸ்வரமான அதிஷ்டானத்தில் இடத்துல ஆசை அடைகிறதுனாலே உலகம் சிறிது கூட இல்லாத நாம் சமாதி தோற்றம் என ஓர்வாயி அமைதியாக இருக்கிறது ஆத்மா என்பதை தெரிந்து கொள்ளவே அகண்டாக அறைவருக்கு உற்பத்தி ஆனாலும் அதுவும் சாந்தமடைது அமைதி அடைதுன்னு சொல்ற வீடாம் பரிபூர்ணத்தில் கூடி சேடமாக சித்தி எப்படி என்றால் ஞானமும் அறிவில் ஒக்கவே கடும் தானே அது அகண்டகாரியத்தில் என்ன பண்ணது சொல்லப்பட்ட அபிமான் பகுதி இவையெல்லாம் மித்திய என்று நிறுவனம் பண்ணி அதெல்லாம் தள்ளுபடி பண்ண பிறகு மூல அகங்காரமாகிய அதை நாசம் செய்து அதற்கான இருக்கின்ற அவித்தியை மறைப்பை நீக்குது அவனாபாத காணத்தை நீக்குது அது அந்த விருத்தி மிச்சமாக இருக்க அதுவும் இல்லை அதுவும் ஓஞ்சு போகுதுன்னா ஜாடி நீர் மண்ணை பிரித்த தேற்றாம போலி தானும் மண்ணுலுமாயும் அதுபோல ஊழி ஞானமும் அறிவிலையாமை அறிவிழாமையை கழுத்து ஒக்கவே அப்போ பொருத்தமாக நாசமடைஞ்சிடும் அப்படி நாசமடையும் போது ஆத்மாதான் மிஞ்சிருக்கிறது என்று சொல்கிறார் அதையே தான் இங்கே சொல்கிறார் அந்த அகண்டாகார விருத்தி அந்த விருத்தி ஞானமும் நாசமடையும் ஒடுங்குது அது ஒடுங்குபோன பிறகு சமாதி நிலை அப்போது பரம சாந்தம் இருக்கிறது பார்த்துக்கிய சாந்தமாகிய நம்முடைய உண்மை சுவரூபத்தை உணர்ந்த காரணத்தினாலே பிரஜோன தமோ கூடி அசாந்தம் பெற்று விவகாரங்கள் செய்கிறோம் அடைகிறோம் அது விரும்பும் போகிறோம் கொலை கடவு கல் காமும் சூதியில்லாம் பச்சை மா பாதைகளும் செய்கிறோம் என்ன காரணம் உண்மை சுவரம் உணராது உணராதுதான் காரணம் ஆகவே உண்மை சுவரம் சாந்தம் என்று சொல்றோம் பயமோற்றோம் அவயனாம் ஒன்று கொன்று பயமற்ற மஜலின் முனி சுர சுரலோகபாலர் மால் அரணிய முதலான பெயர்களாலும் சுயசித்த மகண்ட நமை அறுக்க வெட்ட சுட நினைக்க பிடிக்க அடைக்கப்படாதால் எழுமொரு பயம் அதுவும் மற்றயன் என்ன ஓர்வாயின் அபயன் நமக்கு எந்த பயமும் கிடையாது ஆனால் பயப்படுறோம் ாலஞானத்தினாலும் அதனாலே நம்முடைய உண்மை சொல்ல அபயம் என்று சொல்றோன் அபயம் இல்லக்கணம் எவனுக்கு பயம் இல்லை அவன் அபயான் அபயமுடையவன் அதை பற்றி சொல்கிறேன் என்றார் ஒன்றுக்கு ஒன்று பயமுற்ற உலகத்திலே ஒன்று அதுக்கு மேற்பட்டது கீழ்பட்டது பயந்து அவன் வேற வழியா கிடையாது அதை வளர்க்கிறார் மிருகங்கள் பட்சிகள் மோலர்கள் மன்னர் மயிலின் முனி சுரர் அசுரர் லோகபாலர் மால் அறனே முதலான பெயர்களாலும் இத்தனை பேர் இருந்தாலும் பயந்தான் மிருகங்கள் சின்ன மிருகத்தை பார்த்து பெரிய மிருகம் இயற்குது பயப்படுது பட்சிகள் அப்படித்தான் அது ஒன்றுக்கு ஒன்றுக்கு சண்டை போட்டுக்குது பயந்தான் அப்புறம் மன்னர்கள் மூசால் சாதாரண உள்ளவர்கள் மேல்நிலை உள்ளவர்கள் பயப்படுத்து அவள் வேறு வழி கிடையாது பயந்தான் ஆகணும் அதிகாரம் பணம் அந்தஸ்து இதுக்கெல்லாம் கட்டுப்படி தான் இருக்கணும் அப்புறம் ராஜாக்கள் ராஜா சின்ன ராஜா பெரிய மயிலில் முனி முனி செய்திருக்காங்களே அவர்கள் மயக்கம் இல்லையே தான் கூட அவர்களும் உபாதியின் காரணமாக பயப்பட வேண்டியதாக இருக்கு சுரர் தேவர்கள் அசுரர் அசுரர்கள் பயப்படுறாங்க அசுரர்கள் லோகபாலர்கள் உலகத்தில் ரசிக்கக்கூடிய சக்கரவர்த்திகள் அதற்குமே உங்கள் ரசிக்கக்கூடிய மால் மகாவிஷ்ணு அரண் சிவருமான் முதலான பெயர்களாலும் இவ்வளோ ஒன்றுக்கு ஒன்று பய இருக்கத்தான் செய்யுது சுயசித்தாம் அகண்ட நமை அறுக்க இப்படிப்பட்ட ஒன்றுக்கொன்று பயப்படக்கூடிய அவர்கள் இருந்தாலும் அவர்களாலும் நம்ம ஒன்றும் பண்ணதில்லை அவங்களால் ஏன்னால் சுயசித்தம் இயல்பாவே அறிவுடையவர்கள்னா நம்மை அவர்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்களால் இதனாலே அகண்ட நமை அகண்ட பாவனை இருக்கின்ற நமக்கு அறுக்க கத்தினாத அறுக்கவோ கோடாலால் வெட்டவோ முடியாது அக்னி ஆச்சுட முடியாது நினைக்க நீர்னால் நினைக்க முடியாது பிடிக்க கைனாலேயோ கயிறுனாலையோ பிடிக்க முடியாது நினைக்கப்படாததாய் ஒரு இடத்துல போயிட்டு அடைக்க முடியாது எதனாலே அகண்டமாக இருக்கிறதுனால சுயசித்தா இருக்கிறதுனால அதனால் செய்ய முடியாது அதான் கீதையில் சொல்லுவார் பஞ்ச நான்கு பூதங்களாலேயும் கட்டிப்படாத அதாவது பஞ்சபூதம் நாலு பூதங்கள் தான் நனைக்க நீரினால் வெட்ட பிரிச்சுனாலே அப்புறம் அக்னி சூட காட்டினாலே தள்ள முடியாது நிற்க முடியாது அப்படிப்பட்ட அழைக்கப்படாததாய் இயலும் ஒரு பயம் அதுவும் பொருந்திருக்கின்ற எந்த பயமும் திருவிழா கிடையாது கூட்ட எளிதிலான பொருந்திய அவளுக்கு இப்படிப்பட்ட பயமற்று அழகை பொருந்திய நாம் எப்படி இருக்கும் அபயன் என்ன ஒரு வாய் அபயன் பயம் கிடையாது அதிர்ஷ்டான பயமே கிடையாது பயமாசே போயிடுச்சு எதனால் மித்தியாதி பூச்சி தான் மித்தியாதி நிச்சயம் நல்லா போயிடும் அது வரைக்கும் செய்யும் அதனால் அவளுக்கு பயம் இல்லை வேதம் சொல்லுவது இதனின் எவரும் அஞ்சாதவர் இதனிடத்தில் இருந்து யாரும் பயப்படுவதில்லை நான் பிரமஸ்வரூப நிச்சயம் இருக்குமையானால் பிரபஞ்ச மித்திய நிச்சயம் இருக்குமையானால் பயப்பட வேண்டிய தேவையில்லை படுதையிலே பாம் தோற்று நிச்சயம் இருந்தால் பயப்பட வேண்டதில்லை உண்மையான பாம்ன்னா பயம் செய்யும் காணல ஜலம் வெறும் தோற்ற நினைச்சா ஆசை வராது உண்மையான தண்ணி தான் செய்யும் அதுபோல உலகத்தில் இதுவரைக்கும் பயமாசை இருக்கு மிச்சியமான வரைக்கும் இருக்குதான் செய்யும் வந்து போயிடும் அதற்கு முதல்ல இந்த விசால மார்க்கத்தினால பக்தி மார்க்கு நேரத்தில் உண்டாக்கலாம் அப்படி பக்தி மார்க்க உண்டு அதை பற்றி சொல்ற வைராகத்திய பத்துல இத்தரையில் பாழாய வாழையிலும் சுத்தமைத்தவாறு எப்பொழுது அடைந்த தோன்றுராதம் கவர்வால் அத்தனை ஊழல் புறக்கு ஞான் அழிப்பாயிலை பின் அவனை அழிக்கெண் வைத்தியவன் புறப்பாயிலே எனும் துணிவு மனத்திலும் இருத்தலினே இங்க பத்தியமாக பகவான் ஆணைப்படி நடக்கும் அதை நாம் மாற்ற முடியாது அது அவரே பார்த்து நம்ம அடித்தாக தடுக்க முடியாது அவரே காப்பாற்றினாலும் யாரும் அது தடுக்க முடியாது இத்தகைய நிச்சயம் இருக்கிறதுனால பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் காட்டை தவம் பண்ண முடியுதுன்னா முடியாது தப்போ சக்தி அவங்கட்டு இருக்குது பயம் அவயமா இருக்கான் பக்தி மார்க்கு பகவான் இருக்கார் அவர் எல்லாம் செய்வார் எந்த நிச்சயம் இருந்தாலும் பயம் இல்லை இதை அத்வைத குரத்து உள்ளவர்கள் அதிர்ஷ்டி சீதம் நான் நான் அபயன் என் நிச்சயம் இருக்கிறது அந்த நிச்சயம் இருக்கிறதுனால முழுமையான பயணிக்கம் அந்த ஈஸ்வரன் நம்மை காப்பாற்றும் போது தடுக்க முடியாது அவரே அழிக்கும் போது நம்மை காப்பாற்றுக்கு ஆறு இல்லை என்பது பக்தி மார்க்கம் அது மகி மகா சம்பந்தமான பாவனை இருக்கிற வரைக்கும் அந்த பாவனையும் நமக்கு இல்லை வித்தியாச நிச்சயம் வந்ததுனால அது எதுவான என்ன அறுக்க வெட்ட சொல்ல நினைக்கப்படாத போச்சு அந்த நிச்சயம் எதுவெண்ணா பண்ணியிருக்கோங்கப்பா அதனாலே அந்த நிச்சயம் தத்துவ ஞானம் அது அபயன் அப்படிப்பட்ட நிச்சயம் வர்றதுன்னா எனக்கு சாமான்யமாக முதல்ல பக்தி மரத்தில் இந்த நிச்சயம் வரணும் அதன் பிறகு ஞானம் அப்படிப்பட்ட நிச்சயம் வர்றதுக்கெல்லாம் தீவிர விசாரம் வரணும் விசாரம் பண்ணால் அது வரத்தான் செய்யும் வராமல் போகாது இன்னும் விசாரத்தினாலே பக்தி மரத்தில் சொல்லப்பட்டது பட்டினோ உணை உராதுடற் காவல் கை விடுதிடாவென்றே பிரார்த்தத்தில் நம்பிக்கை இறைவன் பாரத நிர்வாகம் என்றார் பிரார்த்த நடக்குது அது எப்படி நடந்தா என்ன உறுத்தியது அவர் தடுக்க முடியும் நாம் நினைக்கிறோம் அதான் ஏமாற்றும் போறிய செய்யறேன் எல்லாம் செய்யறோம் கஷ்டம் தெரிச்சே வரத்தான் செய் அப்படிப்பட்ட ஒரு பாவனை இருந்த பக்திமான அமைதி ஏற்படும் அபயன் உண்டாகணும் இல்லைன்னா பயந்தான் காய் பத்திரிக்க பயம்தான் ஐயோ நான் இவ்வளவு செஞ்சேன் இவ்வளோதான் வந்தது இந்த ஈஸ்வரனுக்கு பாரபட்சம் பார்த்தீங்களா பத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கான் அக்கறை பண்றான் நல்லா இருக்கான் நான் அக்கறமே பண்றது இல்லை கேட்டு போட்டேனே என்ன பண்றது போறாமை எல்லாம் வரும் இந்த தெய்வத்துக்குள்ள இப்ப இருந்தா நம்ம என்னதான் பண்றது நானும் தான் போயிட்டு சளிப்பு இல்லாம தான் போறேன் வர்றேன் இவ்வளவு கஷ்டம் வச்சுட்டாரே கஷ்டப்படுறான் கஷ்டம் வச்சுட்டாருன்னு நீங்க செஞ்சது யாரா நீ தான செஞ்சீங்க அவர் வருன்னு அவரவர் வருவார் அவரே வினையும் அளவுக்கு அவரவர் தேகம் உடை போடுது ஆதரவு ஆற நாடி அவரவாடுது நெறி கர்மத்திலேயும் ஆதரவு ஆதரவாமோ கர்மானுசார நீங்களாம் கூட்டி புரிகிறீங்க உங்களுக்கு ஆதரவு நான் என்ன வச்சுக்கிறது சொல்றேன் மகாராஜா உலகத்தில் கர்மானுசா கூட்டி புரிவினங்கள்லாம் வணிக மக்கள் சுற்றத்தார்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் கர்மத்துக்கேடா குடிப்பிடி இருந்தான் நம்ம அவளை நம்பி இருக்கோம் கால்வாரி விட்டாங்களே என்ன பண்றது அப்படிங்கிறோம் கால்வாரிகள் கைவாரி விடுவாங்க எல்லாத்தான் விடுவாங்க இந்த ஞானம் விருக்கறது இல்லை ஞானம் இல்லாதனாலதான் துக்கம் காரணம் பயத்துக்கு காரணம் நாம் சோத்தியே எதிர்பார்க்கிறோம் அது அதிஷ்டானத்தினுடைய தன்மை இருக்குதான் செய்யுது அதுக்கான காரியம் பண்ணுவான் இல்லையா அதை பண்றது இல்லையா அந்த காரியங்களுக்கு முன்னோடியாகத்தான் பக்தி மாறுகிற சோதிக்க புண்ணியபாதிகளாக உங்களுக்கு அமைச்சிருக்கார் அவர் பாரபட்ச மற்றவர் இருக்கிறதுனால அந்த நிச்சயம் வைத்துக் கொள்ளுங்கள் சொல்ற இந்த ஞானம் இல்லாத காலத்து பக்தி மாறதுக்கு இந்த ஞானம் வேணும் இது பக்தி கிடையாது அவர்கள் அஞ்ஞானிகளை போல கொஞ்சம் மேலில்லை அவ்வளோ ஈஸ்வரன் எடுத்துக்கிறாங்க அந்த துக்கத்தையும் ஒத்துக்கிறாங்க நிஷ்காம்பக்தி இருக்கிறவங்க ஒத்துக்கிறாங்க சரி பார்த்தானு சாரம் ஈஸ்வரன் ரெண்டும் தான் கொடுப்பார் அதை நம்ம ஏற்றுக்கு தான் வேணும் அப்படி நிச்சயம் இருக்குமே ஆனால் சாபான தானாக வந்துடும் இப்போ ஞானமாக இருந்தால் அதை விட அதிகம் அந்த உபாதிக்கு வரக்கூடிய துக்கங்கள் எனக்கு இல்லை அதுக்குரிய பயங்கள் எனக்கு இல்லை நான் சுபாசித்தமயன் எப்போதும் அவய அமயமா இருக்கிறேன் அதனால இதெல்லாம் உபாதி நிமித்தமாக வருவிய பிரார்த்தாரமா வருக எனக்கு எதுவுமே கிடையாது பசி தாகம் உயிர்க்கணையே பயம் துக்கம் சுகம் காமம் வசி கோபம் மதிக்கணவே மகிழ்ந்திருப்பார் என்றவர் பசி அதாவது கர்மங்கள் அதில் செய்து உயிர்க்கெனவே பயம் துக்கம் சுகம் காமம் வசி கோபம் மதிக்கணவே அந்த கருந்தரும் அது ரொம்ப அதை செய்யும்போது நான் சாட்சியாக இருக்கிறேன் நான் அபயமாக இருக்கிறேன் என்று சொல்றேன் அதனால விசார மார்க்கத்தில் ஞான மார்க்கத்தில் அளவு செய்யும்போது நான் நிஷ்கிரியன் கிரியற்றவன் நான் சாட்சியாக இருக்கிறேன் இந்த நிச்சயம் ஞானம்னு அப்படிப்பட்ட நிச்சயம் விசாரம் செய்து அடையினே இது ஜபம் பண்ணுறதுனாலேயே தியானம் வரதுனால வந்துடுறதில்லை விசாரித்தாலே வருது ஆகவே இப்படிப்பட்ட நிச்சயம் வரணும் பார்ப்பதுவம் கேட்பது பகர்வதுவம் செல்வதுவும் துணிவார் என்ற அப்படி பார்ப்பதும் கேட்பதும் பகர்வதும் செல்வதும் ஏற்பதும் கர்ண தர்மம் அது கர்ண தர்மம் செய்யம் பேரு இந்த நிச்சயம் ஞானம்னு பேர் அப்படி இருந்தால் பயம் வராது அபயன் வாஸ்தமாக சுபாசித்தமாக இயல்பாக அதிஷான செய்தே அபயம் தான் ரெண்டாவது பயம் வரும் ரெண்டாவது வசதி மித்திய நிச்சயம் வருது மித்திய நிச்சயம் வரும்போது தான் பயம் வராது சத்தியபுர்த்தி சுகபதி செய்யும் அதான் காயம் பக்தர்கள் வேலை நிச்சய பக்தர்களுக்கு வேலை சத்தியபுர்த்தி சுகபத்தி இல்லை அவங்களுக்கு பக்தி மாவட்டத்து இல்லை அப்புறம் ஞான மாற்றி இருக்கமோ வாஸ்தமாக நாம் எல்லாரும் அபயம் அபயர்கள் பயமற்றவர்கள் என்பது கருத்து ஈன விடமுரு தேனி நோரூர்கள் சீமை நல்லா தாழ்வர் சுகமும் எதிரி அனல் வியாதி உட்பீடை மழை சோரர் காட்சி டி துன்ப முரலால் ஆனந்தம் என்ன முழுதும் ஆளுதலும் நூறு வயது அரோக திட அடைந்தவர் குற்ற மனுடன் அறிவரையிலுற்றும்ரத்து அடிதலால் இத்தனையும் அமர் மாயை என்று தள்ளி ஊனமுரு வாந்திபனு எனவே விட்டொரு காலம் மாறலில் உள்ள அகண்டானந்தமே நித்யானந்தன் நித்யானந்த சொல்ல எப்போது நாம் ஆனந்தம் தான் நித்யானந்தம் தான் பெயர் மட்டும் வச்சுக்குவார் நித்யானந்தம் நித்திய துக்கமாக தான் இருக்கு பேர் பேர் தான் நித்யானந்தம் ஆகவே உண்மை சுவர்பம் நித்தியானந்தம் தான் ஒருவருக்கு ஒரு பேர் இருக்குமே பேர் உடன்பாடா இருக்கு இல்லை மாறுபாடா இருக்கு எல்லா பேரும் அப்படித்தான் அதனால ஈஸ்வரம் வச்ச பேர் அது நம்ம வைக்கிற பேர் என்ன ஈஸ்வரன் தான் வைக்கிற பேரு நாம் சொல்றோம் பேர் மாதிரி இல்லைன்னா பேர் இல்லாமல் இருப்பாங்க சில பேர் எங்க அண்ணா பேர் தியாகராஜன் தியாகமே இல்லாத ராஜன் பேர் தியாகராஜன் தியாகடியாக இருந்தேன் ஏர் எதிர்க்கும் இருக்கும் ஒரு எச்சிகளை காக்க மாட்ட மாட்டான் பேர் அன்னபூர்ணிதான் ஏன் அப்படின்னு சொன்னா அந்த பேர் எதிர்க்கும் இல்லை அன்னப்பூர்ணி நல்லா சாப்பாடு போறவளா இருக்கலாம் அப்படி இருக்கும் ரெண்டும் இருக்கும் ஒன்று உடன்பாடு அடங்க இருக்கும் எல்லாருக்கும் பலசாலியா இருக்கலாம் இருக்கலாம் பீமன் பேர் பொறுத்த அது போல நித்தியானம் தான் சொன்ன நிச்சய துக்கமா இருக்கலாம் நித்தியான அப்படின்னா இடைபொருந்திய விஷயங்கள் பொருந்தி வருகின்ற இன்பம் தேன் இன்பம் இன் போல அதுபோல ஓர் ஊர்கள் சில சின்ன ஊர்கள் சீமை கொஞ்சம் பெரிய ஊர் ராஜ்யம் அப்படி பல ஊர்கள் சேர்ந்த ராஜ்யம் இருக்கு ஆளுவர் ஒரு ஊர்ல உள்ளவர்கள் சீமையில் உள்ளவர்கள் நல்ல ராஜ்யம் ஆளக்கூடிய ராஜாக்கள் சுகமும் இவருடைய சுகம் எப்படி இருக்குறாங்க காற்று இடியாதி துன்பம் இப்படிப்பட்ட சுகம் இருந்தாலும் கூட இவர்களுக்கு இந்த மாதிரி துன்பங்களும் இருக்கத்தான் செய்னந்த மன்னல் கூடாது இவங்களுக்கு எப்படி சுகம் ஒரு ஊரில் இருக்காங்க நாங்கள் ச சுவாரியமாக இருக்கோம் சொல்கிறாங்க இருக்கட்டும் ராஜ்யம் ஆள்றாங்க ராஜா சிவமா இருக்கார் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கும் இந்த மாதிரி கஷ்டம் செய்யும் எதிரி அனல் வியாதி உட்பீடை மழை சோழ திருடன் காற்று அப்புறம் இடியாதி அதில் இடிமாதிரி வரதான் திரும்ப வரலாம் ஆனந்த கூடாது சரி இது சின்ன விஷயம் இனி பெரிய விஷயம்னு சொல்கிறார் ராஜ்யம் முழுதும் ஆளுதலும் சக்கரவர்த்தியா இருக்காங்க ராஜ்யத்தை மனிதர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கார் அடிப்பட்டவராக இருந்தாலும் கூட நூறு வயது அரோக தீட காத்திரமும் ஆதியாம் லட்சணம் அடைந்தவருக்கு உட்ட மனதானந்தம் உண்டு மனிதர்கள் சரீரம் எடுத்தவர்களுக்கு முழு ஆனந்தம் அடைபவர்கள் யாருன்னா சக்கரவர்த்தி தான் அதே சக்கரவர்த்தி லட்சணம் சொல்றார் அரோகாத்திரம் நோயில்லாமல் உடம்பு ஜடமா இருக்கணும் அது மட்டுமே இளமையா இருக்கணும் வயசான கால சக்கரவர்த்தி ஆனாலும் பிரயோஜனம் இளமையா இருக்கிறதோட சில கலைகளும் கட்டவனா இருக்கணும் அவன் என்ன சிட்டு வரிசையிலையும் மந்திரிகளையும் அடைக்க ஆளக்கூடிய சாமர்த்தியிருக்கணும் இல்லைன்னா இவன் அடைக்கிறாங்க அப்படி எல்லா லட்சணங்களும் பொருந்தி இருக்குமே ஆனால் அவன் மனதானந்தத்தை அடி முழுமையாக நடத்தினான் அவன் கூட நீடிச்சுன்னு சொல்ல முடியாது நூறு வயசு நூறு வயசு உள்ளேயே அந்த ஆனந்தமும் குறைவும் செய்யலாம் பயம் கூட வரலாம் ஏன்னா அவனுக்கு அடுத்த ஜென்மத்தில் இந்த பதவி சக்கரவர்த்தி பதவி நோக்கி அழைக்க நிச்சயம் தெரியும் அவனுக்கு ஏன்னா மக்கள் செய்ய நம்ம வரத்தான் செய்யும் பாவங்கள் அப்ப சிற்றரசு நான் போனமுன்னா நம்ம கிட்ட கை கட்டிக்கிறாங்களா அப்படி நாம தான் நிக்கணும் அல்லவா நினைக்கும் போது உளம் பறையின் அறைய மேல் புவிமேல் உடையுற மாட்டீர் இன்பம் பண்ணார் தீவிரத்தில் இருக்கதான் செய்யும் நியாயமாக ஆட்சி பண்ண முடியாத காரியம் இல்லை தவறு வர தான் செய்யும் அப்புறம் பாவங்கள் இருக்கத்தான் செய்யும் அதனால பக்தகன் அடிச்சுமா சரி அது மட்டும் இல்லை இந்த மாதிரி எல்லா வசதி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கும் போது அந்த மன ஒடுக்க ஏற்படும் மன ஒடுக்கம் தான் அங்கேயும் சுகம் இல்லை கிடையாது மனம் ஒடுக்க ஏற்படும் போது ஒரு சந்தோஷம் ஏற்படாதான் செய்யும் அந்த சந்தோஷம் அதிகம் தான் அதிக உறக்கம் அதனால் அந்த கோரிக்கை எப்பவும் இருக்கிறதில்லை காரணம் என்னென்னா அரசியல் விவகாரத்தில் பல குழப்பங்கள் வரத்தான்னு செய்யும் பாவ கருமத்தினால அப்புறம் சில பேர் மந்திரிகளோ வட்டார்களோன்னு சொல்லி உங்களையே கவுக்குறதுக்காக சிட்ட திட்டம் போட்டுருக்காங்க நான் ஜாகிரதையாக இருக்குன்னு சொல்கிறான் அப்போது கவலை வந்துடும் என்ன பண்ணுறது பாருங்க நம்ம கிட்டேயே வேலை வாங்குறானேவேன் அப்போ சரி மந்திரி இல்லை ஏற்பாடு பண்ணுங்க சனௌ பாருங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் இதுலேயும் உட்பகு இருக்குமே ஆனால் மேற்கடுதான் மந்திரி சொல்ற இன்னொருத்தருக்கான சேனாதிபதி அவன் சரி இல்லை காட்டி கொடுத்தான் போல தெரியுது அவனை மாத்திட்டு வேற எல்லாம் போடணும் அப்படிங்கிறான் பக்கு பக்கு நடிச்சுக்கிறான் என்ன சமீதம் காட்டி கொடுக்க போல தெரியுது மாறி போடணும் அப்படியா மாட்டி போட்டாலும் கூட அவனை போட்டே என்ன பண்றதுன்னு பயமா இருக்கு அதிகாரி எனக்கு இப்படி சிந்தனை பண்ணும் போது சுகம் எங்கே தரப்போகுது சுகம் அங்கே இருக்காது எப்படும் சொன்னா எப்போது அவனுக்கு உலகத்தில இல்லாத எல்லா பாபா இருக்கும் நினைக்கிறோம் அந்த அளவுக்கு நேரம் தான் மனசோடு அப்பதான் அந்த மனதானந்த அணிவிக்கலாம் அதன் பிறகு அது இருக்கிறது இல்லை அடுத்த காலத்தில் போது மனதானந்த நூறு வருஷம் சொன்னாலும் கூட நூறு வருஷம் வரைக்கும் சுகம்னு செய்தி வந்ததோ அப்போது வஞ்சிந்திரா இருந்த அந்த இந்திரன் அவன பண்ணிக்கிட்டா இல்லையா ஆகவே இதெல்லாம் இருக்குதான் செய்யும் இந்த மனதானந்தம் இது வரைக்கும் அந்த ஒரு சில கணம் சில மணி நேரங்கள் அந்த சிந்தனை ஏற்படும் போது மன ஒடுங்கும் போது சந்தோஷம் செய்யும் அவ்வளவுதான் அவங்க இருந்து சுகம்தான் அந்த சுகம் மற்றவர்கள் இருக்காதுதான் அந்த அளவு மக்களுக்கு அந்த அளவு ஒடுக்கம் இருக்கிறது இல்லை அது நீடிக்கிறது இல்லை நூறு வருஷம் சொல்ல உபச்சாரம் அடிய இடையிடையே துக்கம் வரத்தான் செய்யும் அப்படிங்கிறது இது எதுக்கு நம்ம விளக்கம் தெரியும்னா அதுக்கு பெரியாதம் இல்லைன்னு கருதுக்காக சொல்றது இப்போ ஒரு மயக்கம் வேண்டியது இல்லைங்கிறதுக்காக சொல்றது ஒரு மயக்கத்தை உண்டாக்குது இல்லை ஆ சக்கரந்தான் சுபா இருக்காங்க அது சுகம் கிடையாது கொஞ்ச நேரம் தான் அப்படிங்கிறது இந்த ஒரு இலக்கணம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா சொல்றது ஆளுதலும் நூறு வயது அரோகம் நூறு வயது அறுவது கூட செய்யும் இட காத்திரமும் ஆதியாம் லக்கணம் இலக்கணம் அடைந்தவர்க்கு உட்க ஆனந்தம் உண்டு காட்டிலும் நூறு நூறு அதிகமாய் மகாவிஷ்ணு வரைகளும் உட்க சுகமும் அமர் காலாந்தரத்து அந்த காலாந்திரத்தில் என்ன ஆகுது அடிதல் அழிதலால் அதுவும் அழிஞ்சு போகுது காலங்களில் போயிருது இத்தனையும் அமர் மாயை என்று தள்ளி இப்ப சத்துவசார எப்படி பண்றது இந்த பதினோரு வகை விசயானந்த சொல்லக்கூடிய இவைகள் எல்லாம் மாய மாயா காரியம்தான் என்று அது நீக்கத்தான் ஒழிய உடன்படப்படாது என்பது கருத்து உணமுரு வாந்தி பணம் அசனம் எனவே விட்டு இடி பொருந்திய வாந்தி பண்ணிய அந்த சாப்பாடு இருக்கு அது மீண்டும் சாட முடியாது நாய் தான் சாப்பிடுவான் கக்கணது மற்ற மனுஷால யாரும் சாப்பிட மாட்டான் அதனால் அசனம் விட்டு ஒரு காலும் மாறல் இழதாயுள்ள ஒரு சமயம் கூட மாறுதல் இருக்கின்றது எது அகண்டானந்தமே உருவான அகண்ட சச்சிதானந்த கண்டமில்லாத ஆனந்தம் அப்படிப்பட்ட உருவானன் ஆம் ஒப்பு சமானம் இல்லாத நித்தியானந்தன் ஆம் இதுக்கு மட்டும் வந்துருமோ ஞானிக்கு மட்டும் அந்த நித்யானந்தம் வந்துருமா அவனுக்கு இடையில பிரார்த்தம் இல்லையா அப்படின்னு சொன்ன அவனுக்கும் பிரார்த்தம் இருக்கு பிரார்த்தம் இருந்தாலும் கூட பிரார்த்த அனுசாரமாக வரக்கூடிய துன்பங்களை அவன் கருவிகரணங்களுக்கு உள்ளே ஆத்மாக்குள்ளே நிச்சயம் பண்ணல பிரிச்சுடுறான் ரெண்டாவது இந்த தேகாதி பிரபஞ்சம் நிச்சயம் நிச்சயம் இருக்கு இது உண்மையில வாத்தமாக கிடையாது நாடகத்தில் நடிகருக்கு எப்படி வேடங்கள் தாங்கி இருக்கிற வேடத்துக்கு தகுந்த மாதிரி கஷ்டல் வந்தாலும் கூட அவன் உள்ளவானது கஷ்டத்தல் வேடத்துக்கே அப்படியே எனக்கு இல்லை நிச்சயம் பண்ணுறான் பெண் வசம் பெண்ணேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறான் உள்ளத்திலே பெண்ணு ஒத்துக்குமா என் ஏற்றுக்கிறது இல்லை உள்ளத்துல நல்லா தெரியுது நான் பெண் அல்ல வேடத்துக்காக நான் பெண் ஒத்துக்கிறேன் வழியே எந்த வித பாவம் எனக்கு வந்து போறதில்லை ஏன் நிச்சயம் இருக்கு நிச்சயத்தினால அவன் சிரிக்கத்தான் செய்வான் இப்படி ஒரு நடிப்பு நம்ம கஞ்ச பாருங்க அப்படி சிரிம்பான் உள்ளத்துல குதுகலம் தான் நடிகனுக்கு திருநாசம் போட்டுக்கிட்டு திடி போட்டாய் இந்த பேங்க்ல கொள்ளையடித்தாய் உனக்கு பன்னிரெண்டு வருஷம் கடும் தண்ணீங்க என்ன தண்ணிருக்க நாடகத்துல சரி வேடத்துக்கு ஒரு சொல் அலங்காரம் ஆஹ் தேவை ஒன்றும் கிடையாது பன்னெண்டு வருஷம்மங்கள் போட்டாலும் போட்டு போய் அப்படிங்கிற தேவையில்லை அப்ப அந்த நாடக நடிகர் என்ன பண்றான் இது நிச்சயம் இருக்கு நிச்சயம் இருக்கிறதுனால அவனுக்கு எந்த துக்கம் இல்லை சந்தோஷம் அது ஒரு நல்லா நடிச்சான்னு சொன்னாக்க கை தட்டி ஆறாவது பண்றாங்க ஆக நம்ம நடிப்பிரமா போச்சு சந்தோஷம் இருக்கு அவ்வளவு அதனால நாடக நடிகர் போல ஞானிகள் நான் பிரம்மஸ்வரூபன் நான் நிச்சயானந்த நிச்சயம் இருக்கிறதுனால அவர்களுக்கு எந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் கூட ஆத்மாவுக்கு அந்நியமாக புறம்பா இருக்கின்ற தேகாய் பிரபஞ்சம் மித்தை அது மித்தியாத்த இது மாயை மாயா காரியங்கள் அதனுடைய செயல்பாடு நடக்கத்தான் செய்யும் அது எது நடந்தா நடக்க எனக்கு சன்மானமே கிடையாது கர்ப்பி சம்பந்தம் சம்பந்தம் கிடையாது கர்ப்பி சம்பந்தம் என்னை எதுவுமே வாச சம்பந்தம் இல்லவே இல்லை அஞ்ஞான காலத்திலே இருந்தது இப்போ அஞ்ஞான காலம் கொஞ்சம் கூட கிடையாது ஆகவே இந்த மாய மயா காரியமாகிய நித்திய பொருளானது என்னை எதுவுமே பாதிக்காது அப்படி பாதிக்காதனால நான் நித்யானந்தன் என்று கஷ்டகாலத்திலையும் அல்லது அனுகூல காலமாக இருந்தாலும் கூட அனுகூல பரவும் பிரதிகூல பரவ எதுவாக இருந்தாலும் கூட அவன் ஆனந்தனாக இருக்க முடியும் ஏன் ஆனால் மனசை அப்படி ஒடுங்கே போகுது ஒடுங்கொடி பழகப்பட்டு போகுது நடை நடிகருக்கு எப்படி வேஷம் போட்டு போட்டு பழகி போச்சோம் எந்த வேஷம் போட்டாலும் அவருக்கு ஒன்றும் துக்கமே கிடையாது என்னையே வேஷம் இருக்க ஒரு சத்தம் போடுறான் போலீஸ்காரன் பிடிச்சி போகிற மாதிரி வர்றான் போடாம போலீஸ்காரனும் நான் திடணும் இல்லை இன்னமும் ஒரு வேட ஆட்டை போடுது போட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூணு மணி நாடகம் ஆச்சு ரெண்டு முக்கால் மணி நேரம் ஆச்சு இன்னும் கால் மணி நேரம் தானே காப்பிட்டு போய் போகிறதாலே அப்படி போகல இன்னும் பிரார்த்தமானது இன்னும் சில காலம் இருக்க போகுது இப்போ ஆர்த்தம் இன்னும் விஜய் இது என்ன துக்கம் வந்தது இந்த நிச்சயம் தான் அடிப்படையம் நிரந்தரம் எடுக்க நேற்று அபியாசம் பண்ணால்தான் வழி ஒரு நாள் ஒரு நாள் வந்து அதனால இத்தகைய மகிமே அந்த ஆத்ம ஞானத்திற்கு ஆத்ம ஞானத்துக்கு அதனால பதினோரு வகை விஷயானந்தங்களும் அவனுக்கு ஒரு துச்சமா போகுது ஏன்னா அதெல்லாம் மன ஒடுக்கத்தின் அளவு தான் தத்துவான மன ஒடுக்கம் தான் ஒக்கம் தற்காலிக ஒடுக்கம் ஒடுங்கிறதே இல்லை மேல ஒடுக்கம் இல்லை அதனால ஒடுக்கம் ஒடுக்கத்து சுகாதியம் சொன்னது தேவன் அம்மா கந்தன் பிதிரோட பகர் முக்கிய பிரஜாபதி என்னோர்கள் எங்க வர்றதே இல்ல சமாதையில வர்றது மட்டும் இல்ல விவகார காலத்து ஜாகிரம் உண்டு எப்போதும் அந்த ஆனந்தம் நித்தியானந்தம் எப்போதும் இந்த ஆனந்தம் மன ஒடுக்கம் தான் காரணம் வெளியில ஆனந்தம் விஷய காலங்களிலும் இல்ல அஞ்ஞான காலத்தில எப்பவுமே கிடையாது இந்த மனஒடுக்கம் பரிபூர்ணா ஒடுங்கக்கூடிய அந்த உபாதியை பொறுத்து வரக்கூடிய ஆனந்தங்கள் உபாதினால போன ஆனந்தம் கிடைக்கிறது இல்லை ஆனால் அவர்கள் ஞானிகள் ஆனதுனால ஞானிகள் ஆனதுனால அவர் நித்தியானது இருந்தாலும் கூட உபாதிய பொது பேச அந்த உபாதினானம் உபாதியும்பாதியை வைத்து பேசுகிறதுனால உபாதிகளுக்கு ஒரு நூறு நூறு அடங்கு அதிகமாக பரிபூர்ண சுகன் கிடையாது என்பது நித்யானந்தன் என்ற இதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் எப்படி சொல்லுங்க அனுசாரமான ஒடுக்கம் உபாதி அற்ற ஒடுக்கம் உபாதி கிடையாது ஒடுங்கிறது இந்த மனசு உபாதி சிந்தனம் இல்லாமல் போர்ணம் மனசு தானா ஒடிக்கும் போட சஞ்சனம் கிடையாது அப்படி சஞ்சனம் சிறிது கூட இல்லாததுனால பூர்ணமா ஆனந்தம் வெளிப்படும் அதுதான் பிள்ளை வழக்கில் பிரம்மானந்தங்கள் அந்த நிலைதான் ஞானிலை அதுதான் நித்தியானந்தம் அதுதான் உண்மைஸ்வரூபம் என்பதாக ஆய் சங்கரர் நமக்கு இப்படியெல்லாம் வழிகாட்டியிருக்கார் பிரமத்தி நூக்குமே விடயமாய் அறிய ஒரு பின்னசத்தின்மையானும் பிரம உருவம் நமக்கெக்காலும் விடயமில்லை பெருவிடயம் வந்த ஜன பிறங்களும் புத்திராதி துக்க சுகம் அவையிலும் பெறுதல் போற்றினாலும் தரவிவேகத்தினார் பார்த்தவுடனே அவைகள் தகுது போல சத்துமாத்திரமாகவே கண்ட பொழுதிலே சத்தையே அன்றி உலகம் விரிவாக வந்ததும் போனதும் இலை என்று விடயமுரு பற்றினாலும் விமலவான் மாவினுக்கில்லாததால் யான் மேவும் நீர் விஷயத்தில அறுபத்தி மூணாவது பாட்டு நீர் விஷயம் என்றார் விஷயங்களே கிடையாது ஆத்மா இல்லை என நிச்சயம் பண்ணணும் வாசமாக விஷயங்கள் இல்லை பொய்யாக இருக்கிறது என்பதை பற்றி இதை வளர்க்கிறார் பிரிவதாம் ஒரு நாம உலகு நமக்கு வேறுபட்டிருக்கின்ற உருவங்களும் நாமங்களும் உலகம் இதுதான் உலகம் உலகம் எது நமக்கு அன்னியமாகதான் இருக்கு நாம இல்லை நாமரூபங்கள் உள்ளது உலகம் பேர் இது வேறுபட்டு இருக்கு நாம் எப்படி இருக்கோம் சட்சி சுக பிரமாய் இருக்கலாம் நாம் சச்சாண்டியமாக இருக்கிறோம் அத்திய பிரம்மஸ்வரூபம் தான் நம்முடைய உண்மை சுவரூபம் அப்படி இருக்கிறதுனால இப்போ கேள்வி பிரம்மனை பிரம்மத்தினுக்குமே விடயமாய் அரிய ஒரு பின்ன சத்து பின்ன சத்து இன்மையாலும் மேலும் விளக்கம் சொல்றார் பிரம்மத்துக்கு அனியமாக வேறாக பின்னமாக சத்து போல் ஒண்ணு கிடையாது சத்து இருப்புத்திறன் கிடையாது இருப்புத்திறன் இல்லாது தோற்றமாட்டும் பிரம்மா உருவாங்க நமக்கு எக்காலும் விடயம் இல்லை பிரம்மே வடிவமா நமக்கு எப்போது விஷய சம்பந்தம் கிடையவே கிடையாது பெருவிடயம் வந்ததென பிறங்களும் நீங்கள் இப்படி சொல்றீங்க உலகத்தில் நமக்கு அனுபவமாக இருக்கு விஷயங்கள் அனுபவித்தானே இருக்கும் உலகத்திலே மனைய மக்கள் அப்புறம் விவகாரங்கள் இன்னும் எத்தனையோ அனுமதி தானே இருக்கும் இல்லை எப்படி சொல்ல முடியும் என்ப கேட்டால் திட்டான்னு சொல்ற புத்திராதி சுகம் அவையிலும் பெறுதல் போல் தோற்றினார் ஒரு மனிதனுக்கு குழந்தையே கிடையாது பௌபாக்கியத்து பொருளே இல்லை அப்படி இருக்கு நான் சப்பனும் கண்டான் பெரிய லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாகவும் சக்கரவர்த்தியாகவும் இருந்தும் அநியமான முனை மக்களோட போகமாக அனுபவித்தால் சொப்பன கண்டாம்